வணக்கம் நச்சுணையின் தொள்ளாயிரத்தி ஏழாவது செய்தி சேவை நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினேழு ஐபிசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் தமிழகத்தில் ஏழு ஐ பி எஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜெயா டிவியின் சிஇஓ விவேக் ஜெயராமன் நாளை நேரில் ஆஜராகுமாறு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தமிழகத்தின் புதிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கோவையில் நடந்துவரும் வரும் பணிகள் பற்றி நேற்று ஆய்வு செய்தார் அகில இந்திய விவசாயிகள் கட்சியில் இதுவரை சேராதவர்கள் வந்து சேருமாறு நடிகர் கமல்ஹாசன் தனது டுவிட்டர் பக்கத்தில் அழைப்பு விடுத்துள்ளார் இதுவரை இலங்கை போன்ற அயல்நாட்டு படையினரால் துப்பாக்கி சூற்றினாலும் தாக்குதல்களாலும் பாதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மீது தற்போது இந்திய கடலோர காவல்படையை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ள சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாகிர்ல்லா தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் கருணாநிதியை நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ் பி சேகர் சந்தித்து பேசினார் டாஸ்மாக் கடைகளை மேலும் திறக்கும் விபரீத விளையாட்டு வேண்டாம் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்திய செய்திகள் குஜராத் மாநில தேர்தலை முன்னிட்டு சுமார் அறுபதாயிரம் பாதுகாப்பு படையினரை அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ரசாயனங்கள் இல்லாத இயற்கை விவசாயத்தில் முன்னோடி மாநிலமாக விளங்கும் சிக்கிம் கடந்த நிதியாண்டில் எண்பதாயிரம் மெட்ரிக் டன்கள் காய்கறிகள் சாகுபடி செய்து இமாலய சாதனை புரிந்துள்ளது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் அளித்த வாக்குமூலத்தில் சில பகுதிகளை சிபிஐ நீக்கியதாக அதிகாரி பி தியாகராஜன் உச்சநீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதனையடுத்து பேரறிவாளனின் தண்டனை குறைப்பு குறித்த தமிழக அரசின் முடிவை மத்திய அரசு ஏற்கிறதா என்பதை இரண்டு வாரங்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளது மேற்கு வங்கத்துக்கு ரசாவுக்கான புவிசார் குறியீடு வழங்கப்பட்டதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் என முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் நாற்பத்தி எட்டாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நடுவர் குழு தேர்ந்தெடுத்த படங்களை இறுதிப்பட்டியலில் இருந்து நீக்கிய காரணத்தால் குழுவின் தலைவர் இயக்குநர் சுஜய் கோஷ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் காஷ்மீர் மாநிலம் திரிகுடாமலை பகுதியில் உள்ள வைஷ்ணவிகோய் தேவி கோயிலுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பக்தர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் கட்டுப்பாடு விதித்துள்ளது சைபர் கிரைம் எனப்படும் இணையதள குற்றங்களை தடுக்க ஆயிரத்தி இருநூறு தகவல் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மத்திய அரசு பயிற்சி அளிக்க உள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை என்ற குற்றச்சாட்டுக்கு மியான்மர் ராணுவம் மறுப்பு தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று பிலிப்பைன்ஸ் அதிபர் ட்யூடெட் இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளார் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் விரைவில் பதவியை ராஜினாமா செய்வார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது இதனை சவுதி அரசு வட்டாரங்கள் மறுத்துள்ளன அமெரிக்கா வடகொரியா இடையே மோதல் போக்கு நீடிப்பதால் மூன்றாம் உலகப் போர் மூழ்கு ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் வாய்ப்புள்ளது என்று அமெரிக்க ராணுவ முன்னாள் தளபதிகள் தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் இஸ்லாமிய வங்கியை கட்டமைக்கும் திட்டம் இல்லை என ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்திருக்கிறது ஒடிசா மாநிலத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை அமைக்க டாடா ஸ்டீல் நிறுவனம் கூடுதலாக ஒரு ஆண்டு அவகாசத்தை கேட்டுள்ளது தனியார் துறையில் இடஒதுக்கீடு தொடர்பான கோரிக்கைகள் முதலீட்டு வளர்ச்சியை பாதிக்கும் என்று தொழில்துறை அமைப்பான அசோசியன் கூறியுள்ளது இந்திய ஐடி நிறுவனங்களின் தலைமை அமைப்பான நாஸ்காம் தலைவராக முதல் முறையாக டெப்ஜானி கோஷ் என்ற பெண் நியமிக்கப்பட்டுள்ளார் விஜய் மல்லையாவின் கிங்ஃபிஷர் வில்லா ஐந்து முறை ஏலம் விற்றும் விற்பனையாகாமல் இருந்த நிலையில் ஆறாவது முறையாக இதனை ஏலம் விட முடிவு செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சீனா ஒபன் பேட்மிண்டன் சூப்பர் சீரீஸின் நேற்றைய போட்டியில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா மற்றும் சாத்விக் சாய்ரா ஜோடி வெற்றி பெற்றுள்ளது பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இத்தாலி தகுதிச் சுற்றில் வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு அறுபது ஆண்டுகள் கழித்து இத்தாலி தகுதி பெறவில்லை பெளுரு கால்பந்து அணியின் விளம்பர தூதராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட்டுள்ளார் 35 டெஸ்ட் போட்டிகளில் நூற்றி எழுபத்தெட்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிய பாகிஸ்தான் புதினாக் ஸ்பின்னர் சயீத் அஜ்மல் அனைத்து கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு விளையாட்டு வீரர்கள் எப்படி சமூக கருத்துக்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்கு கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் முன் திகழ்கிறார் என்று ஐ இந்திய தூதர் ஸ்ரீனிவாஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு விடுதி மாணவிகள் மாநில அளவிலான டெக்மாண்டோ போட்டியில் பனிரண்டு பதக்கங்களை வென்று சாதனை புரிந்துள்ளனர் திரைச்செய்திகள் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள வேலைக்காரன் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவுற்று இறுதிக்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன ரஜினிகாந்த் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து கட்டியுள்ள ஸ்ரீ பாபாஜி தியான நிலையம் இமயமலையில் திறக்கப்பட்டுள்ளது ஹைதராபாத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான சிறந்த நடிகைக்கான நந்தி விருதை வாகுபலி படத்துக்காக நடிகை அனுஷ்கா ஷெட்டி பெறுகிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் சிலப்பதிகார விருந்து போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்